அவர்கள் கூறியதாவது நான் நபிசல்லும் அலிஹிவசல்ல அவர்களுக்கு முன்புறம் தூங்கிக் கொண்டிருந்தேன் எனது இரு கால்களும் அவர்களை முன்னோக்கி இருக்கும் அவர்கள் சுஜூது செய்யும் போது என்னை விரலால் கூட்டுவார்கள் அப்போது நான் எனது இரு கால்களையும் அடக்கிக் கொள்வேன் அவர்கள் நிலைக்கு வந்துவிட்டால் என் இரு கால்களையும் மறுபடியும் நீட்டிக்கொள்வேன் அந்த நாட்களில் எங்கள் வீடுகளில் விளக்குகள் கிடையாது